पूर्व அருணினேவசே தவிர் ஆமாயுமா அருணேனே பூர்வசந்தமசேதே தத்தவிதாத்மா சுவயமே வாசுமா ஒரு உதாரணம் சொல்ற காலை இரவு இருட்டு இருக்கு இந்த இருள இருளானது காலையில் என்னாகிறது நீங்குகிறது காலை வேளையில் என்னாகிறது அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் காலம்புற திருப்பள்ளிய பாட்டு அருணன் இந்திரந்திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் இருள் போய் அகன்றது போய் அகன்றது இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையழ நயன கடிமலர் மற்றும் அன்னலம் கண்ணாம் திரள்நிறை அருபதம் முரள்வன இவையோர் திருப்பெருந்துறை உரை உதாரணம் இதுதான் அருணன் இந்திரந்திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உன் மலர்திருமுகத்தின் உதயம் கருணையின் சூரியன் எழ எழ நல்ல வர்ணனை பண்ணியிருக்கார் மாணிக்க வாசகர் அதே மாதிரி இங்கேயே என்ன சொல்கிறார் படிக்க படிக்க என்ன ஆகிறதுனா இருட்டு கொஞ்சம் சொல்கிற ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறார் ஒரு ஒரு கொஞ்சம் போச்சு என்ன அப்புறம் இன்னொரு புஸ்தகத்தில் படித்த பஞ்சதியில் ஒரு மாதிரி போயின்னு இங்கே ஒரு மாதிரி போகிறது அப்படி சொல்கிறோமோ வச்சுங்கோனே அப்படி சொல்லக்கூடாது என்ன வந்து வெளிச்சம் வந்தவுடனே இருட்டு போயிடுறது இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறார் நம்ம அனுபவத்தில் அப்படி இருக்கிறதுனால சொல்கிறார் அந்த சூரியன் வர்றதுக்கு முன்னால் வெளிச்சம் வருது இல்லையா சூரியனை பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு வெளிச்சம் இருக்குது அதுக்கு பேர் அது விடிவள்ளிங்குற சக்கரன் வெடிக்காலத்தில் நம்ம பார்க்குற சுக்கரனுக்கு தான் விடிவெள்ளின்னு பேர் அது சாதாரணமாக மாரழி மாதம் தெரியும் கிழக்கு பக்கத்தில் தெரியும் இப்போ எப்பவும் தெரியும் பார்த்தா தெரியும் அது வெடிகாலத்தில் பார்க்குற வெள்ளி அதனால் விடிவள்ளின்னு அதுக்கு பேர் அது வேறு இந்த சூரியன் வரத்துக்கு முன்னால இருக்கிற அந்த வேலைக்கு பேர் அருணகாலம்னு பேர் அந்த வெளிச்சருக்கே ஒரு ஒரு இளஞ்சிகப்பு அதுக்கு பேர் அருணன் பேர் அதுதான் அவரும் சாரதியம் தேரோட்டி தான் முதல்ல கண்ணுக்கு தெரியறாங்க அப்புறம்தான் தெரியலாம் நிறைய கதையெல்லாம் சொல்கிறது உண்டு வேதமே வந்து சூரிய நமஸ்கார பிரச்சனைத்த அருணம் தான் சொல்கிறது அருணம் அருணப்பிரஷ்னா அப்படி தான் பேசு ஆஹா அருணன் வரும்போது கொஞ்சம் இந்த போதம் வர வர என்னாகிறதுனா நமக்கும் வேதாந்தம் படிக்க படிக்க படிக்க என்னாகிறதுனா கொஞ்சம் கொஞ்சமாக புரிகிறதுக்காக சொல்கிறேன் நிஜமாகவே கொஞ்சம் அப்பப்போ வச்சு கொஞ்சம் அப்புறம் பழைய இருட்டு வந்துவிடுத்து அப்படின்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் சாதுர் மாசியை முடித்தோடனே இருட்டு வந்துடுச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடாது சொன்னால் அது சம்பிரதாயத்துக்கே அவமானம் அப்போ இந்த வேதாந்தம் படிக்க படி எப்படி அந்த பூர்வ சந்தமசே ஹிருத்தே அருணேன இவை அதே மாதிரி அறியாமை நீங்கவும் அறிவால் அறியாமை நீங்கும் பொழுது ஆத்மாவாகிய சூரியன் தானே விளங்குகிறான் அண்ணா என்ன அர்த்தம் வேதாந்த சிரவண மரண நிதித்தியாசனம் பண்ண பண்ண தானாகவே விளங்கும் தானாகவே அது நல்லா தெளிவாக இருக்குங்கிற அர்த்தத்தில் அருணே அருணேன போதேன இவ அருணேன இவ போதேன அருணனை போல போதத்தினால் போதத்தினால்னால் என்ன அர்த்தம் ஞானத்தினால் பூர்வசந்தமசே ஹிருதே அறியாமையாகிய இருளானது நீங்கும் பொழுது இருளானது நீங்கும் பொழுது அருணனை போன்ற அறிவால் அருணனைப் போன்ற அறிவால் இருளை போன்ற அறியாமையானது நீங்கும் பொழுது அப்படி படிக்கணும் இருளை போன்ற அஞ்ஞானமான அறியாமையானது நீங்கும் பொழுது ஏன்னா இருளோடு தான் இணைச்சிருக்காங்க இருள் சேர் இருவினையும் சேரா இருள் நீங்கி இன்பம் பயக்கும் திருக்குறள் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு ஆக இருங்கிறது அறியாமையை குறிக்கிறது ஆக பூர்வசந்தமசே ஹிருதே அருணேன இவ போதேன பூர்வசந்தமசே ஹிருதே ஹிருதேன்னு சொன்னால் நீக்கப்பட்ட பொழுதுன்னு அர்த்தம் அபகரிக்கப்பட்ட உடன் ஹிருதாது ஹரதி ஆகையினால் ஹிருதே நீக்கிவிட்டால் அருணேன இவ போதேன பூர்வசந்தமசே ஹிருதே ஹிருதே தக ஆத்மா ஸ்வயமேவ ஆவிர் பிறகு ஆத்மா தானாகவே விளங்கும் ஞாபகம் வச்சுக்கணும் இருள் நீங்கித்தா சூரியன் வந்துதா இருள் நீங்கியதா சூரியன் வந்ததான்னு இருள் நீங்கியதுங்கிறதான் சொல்லாம் சூரியன் வந்ததுங்கிறதுல தாத்யம் கிடையாது எவ்வளோ தூரத்துக்கு உனக்கு விபரீத பாவனை நன்றாக குறையிறதோ அவ்வளோ தூரத்துக்கு தெளிவாக ஸ்பஷ்டமாக இருக்கும்னு அர்த்தம் அவ்வளோதான் ஞாபகம் வச்சுக்கணும் அக்ஞா அதாவது ஒன்றும் ஆத்மாவில் பிரகாஷம் கூடுறது குறையறதெல்லாம் ஒன்றும் கிடையாது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 அப்புறம் அம்சுமா நிவர்ணர் அம்சுமா நிவர்ணர் சூரியனை போல கீதையில இருக்குது ஜானே நூத்ததானம் எஷாம் நாஷித்தமனம் ஆதித்யானம் பிராசயத்து தரம் அஞ்சாவது அத்தியாயத்தில் இருக்குது ஜானத்தினால அஜானம் அஜானே நானம் தின முதவா நிச்சித் பாபம் நகம் விபு அஞ்ஞான ஆவானம் தின முகியவா ஜானத்தினால அஜானம் போனவுடனே ஜானம் எஷாம் நாஷித்தாத்மனைய உள்ளத்தில் அஜானமானது நீக்கப்படுகிறதோ தானம் தரம் பிரக்காதி அவர்களுடைய ஜானம் அந்த மேலான பொருளை நன்கு விளக்கி காட்டுகிறது எப்படின்னா ஆதித்யவத்து தேஷாம் ஆதித்யவத்து ஞானம் அதே தான் இங்கேயும் அம்சுமான் இவ சூரியனை போல உதாரணம் அப்படி சொல்லியிருக்கேன் அருணேனேவோதேன பூர்வசந்தமசேகிருத்தே தத ஆவிர்வவேதாத்மா சுயமேவாம்சுமான்வ நிதித்தியாசனத்தினுடைய பிரயோஜனந்தான் இதெல்லாம் சரி அடுத்த ஸ்லோகம் அப்பன்னா இத்தனால இந்த ஆத்மா எங்கேயோ வேடிக்கை காட்டின்னு இருந்தது காணாமல் போயிடுது இப்போ என்னாச்சு ஆத்மா கிடச்சிது சுவாமி உங்கள்கிட்ட படித்ததுனால தான் எனக்கு ஆத்மாவே கிடச்சிது இல்லாட்டி அது கிடைக்காமல் அப்படின்னு சொல்கிறது இருக்கேன் அதுக்கு ஸ்லோகன் சொல்கிறார் பாருங்கள்